ிாத்தயத்திரவேத்தைக்காணையாத்தமஹே நம நேதையா கிரியபோருகிரை ஏக்கோக்கே தும் த்தேன பிரவீர பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விஸ்வரூபத்தினுடைய மகிமையை உபதேசம் பண்ணுகிறார் அர்ஜுனனுக்கு ஹே குரு பிரீர குரு வம்சத்தில் வந்திருக்கிற வீரர்களிலெல்லாம் தலை சிறந்த அர்ஜுனா இந்த மாதிரி விஸ்வரூபத்தை உன்னை தவிர வேறு எவரும் பார்த்ததில்லை அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு மகான்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய அருளை பெறாத எவரும் இந்த விஸ்வரூபத்தை தரிசனம் செய்ய முடியாது நம்ம ரெண்டு விதமாக பார்க்குறோம் ஒரு யோகசக்தி உள்ள ஒருத்தர் தன்னிடத்தில் இப்படி காட்டலாம் அது பகவான் இங்கே மகா யோகேஸ்வரனாக இருக்கிறதுனால அதை ஒரே இடத்துல அர்ஜுனனுக்கு தன்னுடைய உடம்பில் காட்டியிருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த தெய்வீக கண்ணை கொடுக்குறதுங்கிறது அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிருக்கோம் ஆனால் விருப்பு வெறுப்பற்ற பார்வையோட இந்த உலகத்தை விஸ்வரூபத்தை பார்க்கணும் இறைவனுடைய வடிவமாகிய இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கு இறைவனுடைய அருள் வேணும் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கலாம் இதனுடைய மகிமையை சொல்கிறார் பகவான் ந வேத யஜாத்தியனை ஏவம் ரூபா நிறலோக்கே அகம் திரட்டும் சக்கியா இந்த மனித உடம்பில் மனுஷ ல லோகம் மனித உடம்பில் வேதங்களை படிக்கிறத்துனாலேயோ வேள்விகளை செய்யறதுனாலேயோ என்னை பார்த்து விட முடியாது ஆஹா அது வேண்டான்னு அர்த்தம் இல்லை அது மாத்திரம் போராது உண்மையை உணரணும் இறைவனை அடையணுங்கிற அந்த பேர் ஆர்வம் இதை சொல்லுகிறார் பகவான் வேத அத்தியனைகி யஜ்ய அத்தியாயனைஹி அப்படின்னு வேதத்தை கற்பதாலும் வேள்விகளை செய்வதாலும் அதாவது வேதங்களை கற்று வேள்விகளை செய்தால்தான் வேத தப்பத்தின் அறிவு தெளிவாகும் நம்ம மந்திரங்களையெல்லாம் படிக்கிறோம் படித்த மந்திரங்களுக்கு அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறோம் தர்மசாஸ்திரம் கர்மகாண்டத்தில் சொல்வதெல்லாம் கடைப்பிடிக்கிறோம் அப்படி கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு தெளிந்த ஒரு அறிவு கிடைக்கும் அதனால் மாத்திரம் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது விஸ்வரூபத்தை புரிஞ்சிக்க முடியாது விஸ்வரூபத்தை நன்றாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த விருப்பு வெறுப்பற்ற தெளிந்த பார்வை வேணுங்கிறதுக்காக வேண்டி வேதங்களாலோ வேள்விகளாலோன்னு சொல்லியிருக்காரு அதுக்காகலாம் வேண்டான்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது பகவானே சொல்லியிருக்க இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாருன்னு சில பேர் சொல்லுகிறார்கள் அப்படி சொல்கிறது தவறு பகவான் இந்த உயர்ந்ததை புகழணுங்கிறதுக்காக வேண்டி அது மாத்திரம் பண்ணினா போகாதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாருங்கிறத கவனமாக புரிஞ்சுக்கணும் வேதங்களை கற்பதாலோ வேள்விகளை செய்வதாலோ விஸ்வரூபத்தை மனிதன் தரிசனம் செய்துவிட முடியாது தானை பெரிய பெரிய தானமெல்லாம் இருக்குது நம்மையே ஒரு தராசில வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி திரவியங்கள் தங்கம் இந்த மாதிரி வஸ்துக்கள் இதெல்லாம் வந்து பிறருக்கு தானம் பண்ணுறதுன்னு அப்படி எவ்வளோ பெரிய தானம் பண்ணினாலும் எத்தனை கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்தாலும் பணத்தாலேயோ இல்லை பல்வேறு விதமான தானங்களாலேயோ இந்த உண்மையை இந்த விஸ்வரூபத்தை ஒருவன் தரிசித்து விட முடியாது நட்சக்கிரியாபிகி வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய நித்திய கர்மாக்கள் நிறைய இருக்கு அக்ரிஹோத்திரம் முதலான பூஜைகள் இந்த வேள்விகள் பூஜைகள்னு சொன்ன மாதிரி இங்கே எடுத்துக்கணு எண்ணற்ற கிரியகளாலும் விஸ்வரூபத்தை தரிசனம் செய்துவிட முடியாது உக்ரைஹி தப்போபிஹி உடம்ப வருத்திக்கிற கடுமையான தவத்தினாலையும் இந்த விஸ்வரூபத்தை தரிசனம் செய்துவிட முடியாது அதுதான் கீழே சொல்றார் ஏவம் ரூபகா இந்த வடிவமானது நர்லோக்கே திரஷ்டும் நஷ்யா நாங்கிறது ஸ்லோகத்தில் இல்லை நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அதாவது அதனால மாத்திரம் இந்த நல்ல இருக்கு ந வேதயஜாத்தி ந தானை நியாபி ந தபோபிருக்ரே ஏவம் ரூபா அஹம்லோக்கே திரஷ்டொத்தம் நாலு நகாரம் இருக்கு அதெல்லாம் நாம அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்புறம் இன்னொன்னு சொல்றேன திரஷ்டும் நஷக்கிய உன்னை தவிர உன்னை தவிரன்னா என் அருள் பெற்றவர்களை தவிர என் அருள் பெற வேண்டும் என்று ஓயாது தாகம் உடையவர்களாக இருப்பவர்களை தவிர யாருக்கும் இது கிடைக்காது கிடைத்தற்கு நீ பெரிய புண்ணியசாலியாக இருந்ததுனால்தான் உனக்கு இது கிடைச்சிது ஆகவே இதனுடைய நீ புரிந்துகொள் இந்த விஸ்வரூபத்தை கண்டு நீ பயப்பட வேண்டாங்கிறது மறைமுகமான அர்த்தம் விஸ்வரூபத்தில் எல்லா காட்சியும் இருக்கும் வியப்பு வியப்புக்குரியது இருக்கிறது மாதிரி அச்சம் பயப்படுறதுக்குள்ளதும் இருக்கத்தான் செய்யும் நவரசங்களும் விஸ்வரூபத்தில் இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம வேடிக்கை பார்க்கணுமே தவிர அது மயமாக ஆகிவிடக்கூடாது அதுதான் விஷயம் இருந்தாலும் அர்ஜுனனுக்கு மனசில் பதினங்கிறதுக்காக சொல்கிறார் ஆக என் அருளை நாடுபவர்களுக்கு அந்த அருளை நாடுவதால் நான் புரிகின்ற அருளால் தான் இதை பார்க்க முடியுமே தவிர பெருமனே இந்த பக்தி இல்லாம ஈஸ்வர பக்தி இல்லாம ஈஸ்வர பிரார்த்தனை இல்லாம இந்த கர்மாக்களை பண்ணி நான் கிடைக்காது உண்மையான தூய்மையான பக்தி வேணும் அப்படிங்கறதெல்லாம் இதனுடைய பரம தாத்யம் இந்த அர்த்தத்தை இந்த அளவில் பூர்த்தி பண்றேன்